முப்பத்தி எட்டாம் பாடல் ஆதாளியை ஒன்று அறியேனே நிலையற்ற பொருளை நிலையாக கருதி வீண் பெருமை பாராட்டி ஆடம்பரமாக திரிபவனுக்கு ஆதாளி என்று பெயர் அவன் டம்ப பேச்சு பேசுவார் சில பேர் நல்லது கெட்டது தெரியாதவர்களாய் இருப்பார்கள் சில பேர் தீயகுணம் கொண்டவர்களாய் இருப்பார்கள் இவர்கள் எல்லோரையும் ஒன்றாக சேர்த்தால் எப்படி இருக்கும் போல இருக்கும் என்கிறார் அருணகிரியார் ஆதாளியை ஒன்று அரியேனை அற ஆண்டது செப்பு தன்னை தாழ்த்திப் பேசுபவன் உண்மையில் உயர்ந்த நிலையில் இருக்கிறான் தன்னை உயர்த்திப் பேசுபவன் உண்மையில் தாழ்ந்த நிலையில் இருக்கிறான் பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணையுமாம் தன்னை வியந்து என்பது திருக்குறள் அருணகிரியார் நம்முடைய குறைகளை எல்லாம் அவர் தலைமேல் அள்ளி போட்டுக் கொள்கிறார் முருகனிடம் வேண்டுகிறார் நமக்காக வேண்டுகிறார் முருகா இவ்வளவு குறை உடைய என்னை நீ ஆட்கொண்டாயே உன் கருணையை எப்படி செப்புவேன் என்கிறார் நம்மையும் ஓர் பொருளாக்கி நான் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருள் எவாறு ஆர் பெறுவார் அச்சோவே என்று அழுகிறார் மாணிக்க வாசகர் இப்படி அருள் புரிந்த பெருவான் கூதள மாலையை அணிந்தவன் வேடர்குல பெண்ணான வள்ளியின் தலைவன் சூரனோடு சண்டையிட்ட போது நிறைய பிணங்கள் விழுந்ததாம் அவற்றை விழுங்கி பசி அடங்கிய வேதாளம் எனப்படும் பேய் கூட்டங்கள் முருகனை போற்றியதாம் அப்படி போற்றப்பட்ட வேலாயுதம் தாங்கியவன் மாலையில் மலரும் கூதள மலர் மலையில் மலரும் கூதள மலர் அதை அணிந்தவன் என்னையும் அதுபோல எண்ணி ஆட்கொண்டான் அவன் கருணையை எப்படி புகழ்வேன் என்று நன்றியோடு பேசுகிறார் அருணகிரியார் கூட கருணை காட்டியவன் நமக்கும் கருணை காட்ட மாட்டானா நிச்சயம் கருணை புரிந்து காப்பான் என்ற நம்பிக்கையை ஊட்டி நல்காது ஒளியான் நமக்கு என்று நம்ப வைப்பது இந்த திருப்பாடல் செப்புமதோ கூதாழகிராத புலிக்கிறைவ